அவர்களின் உள்ளங்கோ பட்டு ஆடையோ நான் தொட்டதில்லை நபிசல்லாஹு வசல்லம் அவர்களின் வாடையை விட மிக நறுமணமான வாடையை அறவே நான் நுகர்ந்ததில்லை நான் நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் ஊழியம் செய்துள்ளேன் சி என எப்போதும் அவர்கள் என்னிடம் கூறியதில்லை நான் செய்த எதையும் ஏன் இப்படி செய்தாய் என அவர்கள் கேட்டதும் இல்லை நான் செய்யாத ஒன்றிற்காக நீ இப்படி செய்திருக்கலாமே என்று அவர்கள் என்னிடம் கூறியதில்லை புகாரி மூன்று ஐந்து ஆறு ஒன்று முஸ்லிம் இரண்டு